வரலாறு சொல பிறந்தார்ோவை உரை நயமாக்கி அதை மூவேந்திர கொண்டு போவார் அந்த மூவேந்திர இடத்துல ஒரே கோவையா அவங்கவுங்களும் கேட்டா சொல்லி அவர்களை சாமர்த்திய மன வைப்பார் பொங்கலரசார் மன்னவர் பெற்ற நிதி கோய்கொண்டு மூவேந்திர இடத்திலும் பெற்ற செல்வத்தை கொண்டு வருவார் வெங்கணராடு கிடந்து விளங்கும் இளம்பிரை சென்னி சங்கரனார் இனிதமந்த தானங்கள் சிவன் எழுந்தருளிய பல கோயில்களை கட்டினார் கோயில் கட்டினார் அது அந்த காலத்துல முக்கியமான செயலி இப்பவும் முக்கியம் கோயில் கட்டுவதுங்கிற பணி இந்த உலகம் வருஷம் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் வச்சதுக்கு நோக்கமே திருப்பணி தொடர்ந்து நடக்கணும் ரெட்டியார் அவர்கள் நம்முடைய அதிக உயிரத்தினுடைய திருப்பணியை பெரும்பாலும் நிறைவு செய்து பக்கத்துல குணபரதம் என்று சொல்கின்ற ஒரு அதாவது நம்முடைய காலத்திலே மகேந்திரவர் திருப்பாதி சவண பாடிகள் எடுத்து அங்கிருந்த செங்கற்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த திருவதிக்கு பக்கத்திலேயே குணபரன் என்ற தன்னுடைய பெயரால் குணபர ஈச்சரம் ஒரு சிவன் கோயிலை கட்டின அப்பர் சுவாமிகள் அதிக உயிரட்டரசர் பூந்திருக்கார் அதை திருப்பணி செய்யணும்னு அத நம்முடைய ரெட்டியார் அவர்களும் இன்னும் இந்த ஊரில் இருக்கிற மற்றொரு சிறந்த பேரு நாங்க அடுத்த மாசம் அடுத்த மாசம் செய்ய போகிற பாண்டியார் அவர்கள் சேர்ந்து இந்த திருப்பணி செய்கிறார்கள் அதுபோல பாருங்க ஒரு நபரையே செய்ய முடியும் இருந்தா கோயில் கட்ட முடியும் ஒரு சாதாரண ஒரு புலவர் பாட்ட பாடி அரசு வாங்கிட்டு வந்து அவர் என்ன பண்ணாரா சங்கரனார் இனி தானங்கள் பல கோயில் ஒன்னு ரெண்ட கோயில் பல கட்டினா அப்படின்னா ஒரு மனுஷனே இவ்வளவு கோயில் கட்டக்கூடியது காரணம் மனசுல தைரியம் தான் ரெட்டியார் மன உறுதி இருந்தால் எல்லா காரியமும் செய்ய முடியும் யாவற்கும் மனம் வக்கும் இன்ப மொழி தேவர்க்கும் முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்குமே உற்ற இரு நிதியம் அழித்து அடியார்களுக்குலாம் நிறைய பொருள் கொடுப்பாராம் அப்படி கொடுத்து இவர் கடைசியில திருக்கையிலை மரவாக கடித்தனராய் திருக்கையில மரத்துல கடைசில திருக்கையிலேயே போய் சேர்ந்தார் ஆகவே அவருடைய திருவுடையை வணங்கி அடுத்து நின்று சீர் நடுமாற கதையை நான் சொல்றேங்கிற